ால அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லாம் எங்கும் இன்னுயிராகும் நாரணம் ஜீல் இருக்கங்களே ஊடகத்திலே அல்லது மேல் வகங்களில் எல்லாருக்கும் அவர் இனி செய்வதே கர்த்தா அதனாலே அந்த என்பது அந்தம் ஆதியிலா எனக்கு எனக்கு ஒன்று ஆதியில் அந்த இல்லை நான் அசாலமாகிய பிரமத்தினுடைய பிம்பம் பிரிம்பந்தான் உபாதி பரிசுனம் எங்கள் உபாதி வியாபாரம் அந்த மாதிரியில எனக்கு அருளானோர் வடிவாகும் எனக்கு என்ன வடிவம் அருள் தான் வடிவம் திரும்பியே வடிவம் என்னுடைய வடிவம் கருணாமூர்த்தி அதனால அந்த நாரணம் நான் ஒன்று தான் என்று பார்க்குறவர்களுக்கு பதவான் பேதமென்னு பார்க்குறவங்களுக்கு பேதபானு இருக்கும் அவரெல்லாம் ஜோதிகள்னு பேர் ஆகவே அத்வைதானம் இதன் மூலமாக பெறலாம்னு சொல்லிக் கொள்கிறார் நாராயணனை என் முதல் காணும் மாதவனே யான மனத்தின் ம மனத்தின் போதவெழியாளர் பரிபூரண இந்த வரலாறு எழுத்திரெண்டாவது பாட்டி இதுவரைக்கும் ஈஸ்வரன் நாராயண முன்னிலை வைத்து எல்லோரும் உத்தேசம் செய்தார் செய்த பிறகு இந்த நாராயண் நானும் ஒன்று தான் என்பதை சொல்லிட்டு வர்றார் இந்த பேதம் பார்க்கிறவர்களுக்கு ஞானம் வராது பேதமில்லாமல் அபேதமாக பார்த்தாக ஞானம் வரும் என்பது இந்த பாட சொல்ல ஏதமுறை நாராயணனை என் இயல் காணும் என்னுடைய இயல்புகளை அவன் மேலும் பொறுத்து பார்க்கணும் நான் காரணப்பிரமோம் அவர் காரியபிரமும் நான் சங்கம் பண்ணால் செயல்படுத்து அவர் தான் அதனால் வேறு எப்படி சொல்ல முடியும் இந்த உடம்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஜீவனையோடைய தனித்தனியாக பழஜியால் அல்லர் ஒரு ஜீவனானவன் மனதிலே இருந்து கொண்டு சங்கல்பம் செய்கிறான் அதே சங்கல்பானது செயல்படும் போது இந்திரியங்கள் வழியாகத்தான் மனம் செல்லுகிறது அதில் ஆபாசம் செல்கிறான் இந்திரியங்கள் வழியாக செல்லும்போது இவர் இந்திரியங்கள்தான் முடிய உடம்பு வேண்டிருக்கு உடம்பின் மூலமாக முடியும் உடம்பின் மூலமாக தான் போகுது அப்படி போகும்போது சங்கல்பங்கள் அஞ்சு விதமான சங்கல்பங்கள் பண்ண வேண்டியிருக்கு அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு விதம் ஒரு இந்திரியம் இன்னொரு கிரக குணத்தை கிரகிக்க வரியாது அது தனித்தனி சுபாகமுடையது தனித்தனி சுபாகம் உடையதில் தனித்தனியாகத்தான் மனசு சென்று விவகாரம் பண்ண முடியும் இந்த மனமானது ஒரு இந்திரியத்தில் செய்கிற விவகாரம் ஒன்றையும் செய்ய முடியாது கண்ணில்லாதவன் காது மூலமாக பார்க்க முடியாது காய்ச்சி ஓடானவன் கண்டு மூலமாக கேட்க முடியாது ஆசை இருந்தாலும் நடக்கார் அந்த இன்றையத்துக்குள்ள மகிமை அதுதான் செய்யும் அது போல தான் இறைவன் சங்கல்பம் செய்கிறது அவர் வேலை கரணபிரமத்தின் வேலையை சங்கல் மன்றம் உள்ளே இருந்து கொண்டு பேரிப்போன் அர்த்தம் எல்லா உள்ளங்களும் இருக்கார் பூச்சி புளி புளி புரு எல்லாத்தையும் உள்ளே இருக்கார் அவர் அணுக்கணுவாக இருக்கார் ஏன் மாயை மாயில் பிரதித்தவர் மாயை வியாபகம் அப்படி அணுக்கு அணுவாக இருக்கிற அவர் எல்லாரையும் இறைக்கிறார் எல்லாரும் செஞ்சுக்கிறார் யார் யார் எது செய்யணுமோ அவருக்கு தெரியுது செய்யக்கூடிய சங்கலம் செஞ்ச உடனே அவர் உடனே காரியப்பிரோட உத்தரப்போடுறார் ஏன்னா மனதில் சங்கல் பண்றோம் இந்திரியங்கள் மூலமாக தான் விவாதி நடக்கும்படியே மனமே செய்கிறதில்லை அந்த மனமான இந்திரியர்கள் மூலமாக வெளிவந்து தான் செய்யும் அதுபோல் சங்கல்பமானது இரவு சங்கல்பம் அந்த காரியபிரமாத செயல்படுது அதான் பிரம்மதேவன் சீட்டித்து நான் உலகத்தை சீட்டி பண்ணுன்னு சொன்னேன்னார் முன்னே உலகத்தை சீட்டி பண்ணும் போது அதற்கு அவர் அவர்களுக்காக வேதத்தையும் படைத்தேன் அப்படிங்கிறத முன்னே பார்க்கல அதெல்லாம் கால பற்றியோட வேலை அவர் என்ன வர்ற காலபிரமம் காரிபிரமங்கள் அவர்களும் எல்லோரும் அவள் அவன் அது முன்ன வேலை பார்த்துறாங்க அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு காரியம் நிறைவேறது இங்கே ஜீவனில் இது உணர்றதில்லை உணராத காரணத்தினால சண்டை சச்சர அவ செஞ்சு அவள் செஞ்சா போச்சு அவன் செஞ்சான் கெடுத்து வந்தது அது செஞ்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படித்தான் விவரம் முடிய ஏழுனருக்கு அன்பை நோவதன் என்ற பழமொழிப்படி அது தானாக யாரும் செய்ய முடியாது அம்பை நோவதியன் என பிடிமா ஒருத்தர் அம்பு போட்டான் அவங்க குற்றனாலையும் அம்பு அம்பை படிச்சுக்கிட்டு கசக்கி முறிஞ்சு தெரிஞ்சாக்கா அது என்ன பண்ணும் அப்படி போல் தீவிர என்ன பண்ணுவாங்க அவள் அது மொழியில் செய்கிறார் அவளை கோவிச்சு என்ன பண்ணுறது அதுதான் அஞ்ஞான காலம் அப்படி கோவிக்கிறதுனால சண்டை செஞ்சு உலகிற பூராங்களை சண்டை தான் காரணம் புரிய அது ஏகளை ஒத்துக்கிறாங்க ஓ இந்த கஷ்டம் வந்ததா பெரும்பாலும் வந்தது சுகம் தான் எந்த மூலம் தான் வந்தது ஏற்றுக்கிறாங்க தீர்ந்து கொஞ்சம் அவ்வளோதான் அப்போ கஷ்டங்களாக இருந்தால் பொறுத்துக்கிறாங்க சுகமாக இருந்தாலும் சரி சந்தோஷம் படுறாங்க அவ்வளோதான் இதில் என்ன துக்கம் இருக்குது வினைவழியும் முனைவன் அயன் தொழில் புரியும் விதத்தியை நோக்கி உண்மகிலும் ஒன்று பாட்டு வருது பைராக தீபத்தில் அதனால சாபானை ஞானிகளுக்கு உண்டான காரணமே இல்லை சாபான ஒருமோ ஒருபோது வராது இது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடும் அபியாச காலம் அபியாசம் பண்ணால் முடியும் அதனால் ஈஸ்வரன் சங்கல்பவாதி அவர் அதனால் எங்க எழுந்திருக்கார் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அவர் தான் ஏற்றுக்கிறார் ஓ இப்போ மூலமாக என்னை வழிபாடு செய்கிறான்னு செய்திருக்க சங்கரருக்கு மூலமாக சேர்ந்த என்ன கோரிக்கை அதேத கோரிக்கை விருப்பம் லெவலாக தெரியுது அத்தியத்தை கொடுப்போம் அனு கொடுக்குறாரு நமக்கு காளியம்மன் கும்பிட்றான் ஒருத்தன் ஏன் காளிம்மண் எதை கும்பிட்றான் ஆடு வீடு சாப்பிட்ணும் மாடி வீடு சாப்பிட்ன்னு கும்பிட்றான்னா சரி மாடி வீடு சாடு போன்னு விட்டுறார் அவ்வளோதான் சாப்பிட்டோம் சிவனை கும்பிட்றேன் எதை கும்பிட்றான் எனக்கு பொருள் வேணும் எனக்கு படிப்பு வேணும் எனக்கு கும்பிட்றான் சரி படிப்பான் கொடுக்கட்டும் லட்சுமி தேவை நிறைய பணக்கார ஆகணும்னு சரி பணக்கார ஆகுப்பான் அப்படின்னு தங்கல் பண்ணுறார் சரஸ்வதி கும்பிட்றான் கல்வி வரணும்னு சரி கல்வி வரட்டும் இப்படி யார் எதை நம் வணங்குகிறார்களோ அவர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கேயே ஏற்றுக்கொண்டு உத்தரவு போடுறார் அந்த சரஸ்வதிக்கு ஏ சரஸ்வதியே உன்னக்கும் உடைய உருவத்தை வைத்து என்ன தான் கும்பிட்டான் அதனால எனக்கு தான் அதிகாரம் உண்டு நீ போய் அறுவை செய்வோம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன பண்ணுது நாக்கில் இருந்து அறுவை செய் சரஸ்வதி நாக்கில்தான் இருக்கான்னு சொல்லுவாங்க நாக்கிலேருந்து அறுவை செய்யுது அதான் வாக் சுத்தம் கல்வியெல்லாம் அந்த நாக்கு மூலமாக தான் வெளிப்படும் அதனால் சரஸ்வதி அனுக்கிறம் கிடைக்குது வாங்கி தான் இப்படி ஒவ்வொரு கோரிக்கையும் இறைனு அங்கீகாரம் பட்டு தான் வருது ஒழிய அங்கீகாரம் பெறா வர வராது நாம் என்ன செய்கிறோம் பல பேர் பல விதமாக சொன்னாலும் கூட மனதை சிந்தனை பண்ணித்தான் ஒரு முடிவு வர்றோம் அந்த முடிவு இந்திரியர்கள் வழியாக தான் வெளிவரும் அப்படி போல் ஒவ்வொருவரும் கோரிக்கை அவரவர்கள் மூர்த்தங்களை வைத்துக்கொண்டு கோரிக்கை செய்கிறாங்கன்னா அந்த மூர்த்தங்களாக காணப்படும் தான் இருக்குது அதை முகூர்த்தங்கள் உடைய தெய்வங்கள் அங்கே அந்த லோகங்கள் இருக்குது இது அந்த மூர்த்தங்களை வைத்து வழிபாடு பண்ணுறாங்க நேராக உருதாக கற்றுக்கிறார் அப்புறம் தான் உத்தரவு போடுறார் ஒன்று கும்பிட்றாங்க நீ போய் அவங்க எதாவது செய்வோம் அப்படின் சரி அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக வர்றாங்களா ம் அவள் பிரதிபதி இருக்காங்க அவள் அவள் அது முன்னிலையில் செய்கிறான் அவ்வளோதான் அப்படி செய்யும்போது இவர்கள் நல்லதாக இருந்தாக்க சந்தோஷப்படுறாங்க அனுகூலமாக இருந்தால் பரவாயில்ல அவர் வந்து எனக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணார் ஏதோ நானும் அந்த லட்சுமி கும்பிட்டு கும்பிட்டு இருக்கிறதுனாலே அவர் கொஞ்சம் பணம் உதவ பண்ணுறாரு அப்பா அப்படிங்கிறது அதே மாதிரி இவர் செஞ்ச பாவம் இருக்க தப்பு பண்ணுறானே அதுக்கு இன்னொருத்தன் மூலமாக வரும்போது அவன் கேள்விப்பட்டாங்கிறான் அதே மாதிரி கேள்விப்பட்டானா படிப்பு ஏன் படிப்ப சொல்லிக் கொடுத்தாங்க நல்ல வாத்தியார் வச்சு ஆண்டவன் ஏற்பாடு பண்ணுறார் பரவாயில்லை நமக்கு நல்ல வாத்தியாருக்கு அடித்தப்பான் அப்படிங்கிறார் ஐயோகத்தை என்ன பண்ணுறான் இன்னொரு மொடனை வச்சு அடிக்க சொல்கிறார் இந்த மொடை அடிக்கிறானே அடிக்கிறான் அடிக்காமே இருப்பான் ஏன் நீ செஞ்ச பார்த்துக்கு அடிக்கிறேன்னு செய்வான் அடிக்க வாங்கிக்க வேண்டியது தான் நீ திருப்படிச்சேன் இங்கே இன்னும் வள வளரும் வளர்ந்து போய் இன்னும் அதிகமாக தண்டனை வரும் இப்போ சாடி வாங்கிட்டு தீந்து போச்சு வர முடிஞ்சது அதான் பெரிய ஞானிகள் எல்லாம் சரி அவன் அடித்தானு சரி தீட்டினாலும் சரி தான் போயிடுது அவளுக்கு அந்த மனபா பரிபாகம் திடமாக இருக்குது அது அபியாசிகள் அபியாஸ் பண்ணணும் அஞ்ஞானம் சுத்தமாக கிடையாது அது சண்டை செம் அதான் உலகத்தில் போகிறான் சண்டைகள் இருக்கிற காரணம் அந்த என்ன அஞ்ஞானந்தான் பிரி தெரியாதான் அபிவேகம் தான் அதனால் இத்தகைய நிலையை உண்டாத காரணத்தினாலே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதான் சொல்ல பேத வழியாளர் பிறவை பிணி அறாரி அல்ல பேத வழியாளர்கள் எங்கே பிறவை பிணி போகும் சாதாரண சாதரக்குள்ள பிணி இந்த ஆசமாக இது பிரி அப்படி இல்லை இதேமூத்தி வரைக்கும் வரக்கூடிய பிணி இது பிறவி பண்ணி அராரே மாதவனே யான் என மனத்தில் நினைகிற்கும் போதவெழியாளர் பரிபூர்ணம் அது பரிபூர்ணம் அடைந்தார்களா மா லக்ஷ்மி தவன்னா கணவன் லக்ஷ்மி நாயகனை யான் என்று எவன் மனதிலே நினைக்கிறானோ அப்போ பேத புத்தி போயிருந்தவனுக்கு போதவெளியாளர் அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள் தான் பரிபூர்ணம் அடைய முடியும் அபேத பாவனை உண்டாகும் இப்போ பேதபாவனை மகாலட்சுமி கணவன் மட்டுமா அபேதம் பிரம்மதேவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி எல்லா அபேதம்தான் அது மட்டுமா நாமும் இதை சேர்ந்தவங்க தான் நான் தான் ஒத்துக்கிறது இல்லை தான் நான் இடமா இருக்குது காலப்படுவதை அம்சமாக நான் ஒத்துக்குவோமா ஒரு போத்துக்க மாட்டோம் அர்த்தம் ஒரு அங்கம் நினைக்கணும் அப்பத்தான் அந்த சொல்லக்கூடிய மூணு சேவங்கள் அர்த்தம் விவகாரத்தை படிக்க ஒத்துக்கணும் அத்யத கொள்கை படிக்க காலப்பட்ட அம்சம் தான ஆனாலும் நமக்கு அந்த விவேகம் இல்லை அந்த அந்த சுத்தம் இல்லாதனால அபியாசிகளாயிருக்கிறோம் இசை அணுக்கருகத்தில் அந்த கணவசத்தை ஏற்பட்டு போல் ஞானம் குருகருவனால் வந்தோம் வறுமையானால் அப்போது இசைரம் விராட்டில் சேர்ந்தது தான் திடப்படும் அதே மாதிரி சுட்சைரம் இரணை தான் காலசைனா அவியாகத்தை தான் அவர் கானபுரமாக இருக்கிறார் நானும் அந்த கணவசி சேதனமாக இருக்கிறேன் இப்போது நான் ஜீவன் முத்து ரெண்டு பேர் ஒன்று ஈஸ்வரனும் நானும் ஒன்றுத்தான் இதனாலே யானு எனது ரெண்டு பேர் விட்டுட்டோம் இப்போ ரெண்டு பேரும் ஐநா சே பிரமன் தான் அதனால நான் பிரம்மஸ்வரமாக இருக்கிறேன் அவருக்கு அந்த தினம் சர்வதாமுத்த எப்போ மறைப்பு இல்லாமல் இருக்கு இப்போ மறைப்பு மீறி ஈஸ்வரன் அனுப்புறது கிடைச்சிருக்கு இப்போது அதனாலே அது ஈஸ்வரன் நான் ஒன்றுத்தான் அதுதான் தத்வச்சுவாக முடிஞ்ச நிலை ரொம்ப லட்சியார்த்தம் கூடனாக நான் தத்வாச்சியாக பிரம இருக்கிறேன் இந்த நிச்சயம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் பவனை ப பழகணுங்கிறது இதெல்லாம் பேதபாவனையை நீக்கிறது அபேதபாவனை கொள்ளதெல்லாம் இதுக்கு தான் அப்படி இல்லையான்னு சொன்னாக்கா மகாவாக்கிய சாரம் பண்ண முடியாது வெறும் சொல் மாத்திரம்தான் அப்புறம் யான் உண்டாகாது அதனால தான் சொல்கிறார் யான் என மனத்தில் நினைவிருக்கும் போத வழியாளர் அடைந்தார் அவ்வளோதான் அடைய முடியும் இல்லையா இல்லை என்ன முடியாது அதனால் நந்தரடங்கா நயத்தோடு நான் எல்லாம் விராட் சர்வத்தை இருக்கணும்னு அப்போ அது மரணம் எவ்வளோ தேசத்தில் மக்கள் பிரிவினா இருக்கட்டும் அது வெளி விவகாரம் பாவனை அவள் இருக்கணும் எல்லா அவர்களும் காணப்படுவதில் அம்சங்கள் தான் மனைமக்கள் எல்லோரும் பகைவனும் எல்லாம் அம்சம்தான் ஆனாலும் விவகார காலங்களில் அதாவது காரியங்களை செய்யத்தான் செய்யும் நம்ம உடம்பில் அங்கே இந்திரியங்கள் நம்ம உடம்புக்கு அண்ணிமே இல்லாமல் இருந்தாலும் கூட அஞ்சிந்திரியும் வாரம் வெவ்வேறு தான் அவனும் படுத்த முடியாது அதே போல் எல்லோரும் காலங்களில் சொன்ன அம்சங்களாக இருந்தாலும் கூட புண்ணிய பார்த்தாலும் இவ்வாறுங்க வெவ்வேறு தான் அவர் தகுந்த மாதிரி பழங்களும் வெவ்வேறு தான் இப்படியெல்லாம் விவேகம் பண்ணணும் அந்த விவேகம் தான் ஞானத்துக்கு அடிப்படையாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஞானம் ஆகுது வெறும் தோற்றா மாத்திரம்தான் அதனாலதான் சொன்னது என்பது கருத்து தருமான தீதாம் நீதியொரு நீசரிட யானும் ஒளிமில்லேன் சொல்றார் ஆதலின் இதுவரைக்கும் அவேத பாவனையை சொல்லப்பட்ட காரணத்தினாலே அரிச்சு மின் யு ஆதி அரி யானாய் எல்லாருக்கும் முதல்வராக இருக்கின்ற அரி இருக்காரு மகாவிஷ்ணு யானாயே பாவனை பண்ணுங்கள் காணபுரமாகவே நினைவுங்கள் காண வேறு வேற இல்லை மனிதன் ஜீவன் வேறு ஜீவனத்தில் உறுப்புகள் வேற இல்லை எல்லாம் ஒண்ணுதான் விவகார காலத்தில் இது வேலை தோற்றம் ஆனால் விவகாரம் மன்ற காலத்தில் ஒன்றே தான் கை வேறு கால் வேறு எனக்கால சம்மந்தமில்லை யாராவது சொல்லுவாங்களா கைக்கு காலுக்கு எனக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அவனா அது ஆனால் விவகார காலத்தில் வெவ்வேறாகத்தான் விவகாரம் பண்ணி ஆகணும் கால் செய்கிற காரியம் கை செய்யாது கை செய்கிற காரியம் கால் செய்யாது அது தனித்தனி தான் ஆனாலும் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த ஒரு ஜீவன் தான் அப்படி போல் எல்லாவற்றையும் காரணமாக ஹாரி யான் ஆய் காதோடு காண்மின் இந்த பக்தி சிரத்தியோடு பாருங்கள் மயலாகி அயல் கண்டார் அஞ்ஞானத்தின் காரணமாக மயக்கம் பொருந்தி பேவதாவினை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கதி தெரியுமா தீபி தேர்வு மான் நரவு சேருவருவத்தை கொடுக்கக்கூடிய ரௌரவாதி பெரிய நரகத்தை அடைவார்கள் அஞ்ஞான காலத்திலே பாவங்கள் தான் செய்வனோட புண்ணியம் செய்ய மாட்டான் ஏதோ ரெண்டு செஞ்சான்னா கொஞ்சம் விவேகம் இருக்குன்னு அர்த்தம் உனக்கு பெரும்பாலும் பவன் தான் செய்வான் கொஞ்சம் விவேகம் இருந்தாக்க கொஞ்சம் புண்ணியம் செய்வான் ஆ புண்ணியத்துக்கு சொர்க்கா பதில் கிடைக்கும் பாவத்துக்கு நரகம் கிடைக்கும் பெரிய துக்கம் கிடைக்கும் ஆனால் தீது தருமான சேரு வருவார் பொருந்துவார்கள் இது கொடியது அப்படிப்பட்ட நீதி உருவ நீசர்களை பாவங்களே பொறிஞ்சிருக்கின்ற கீழ் மக்கள் இடத்துல யானும் வெளிநிலை யான் ஒதுங்கிதாக இருப்பேன் வெளிப்பட மாட்டேன் அபரோட்சமாக மாட்டேன்னு அர்த்தம் அவள் விஷயம் செய்ய மாட்டான் நினைக்க மாட்டான் அப்புறம் அவங்ககிட்ட என்ன போடுறது பண்ணுறது அந்த பாவிகள் அரகந்தான் அவர்கள் ஆயிடுச்சு ஆனால் அரகமாவது பாவம் புண்ணியமாவது என்னையாது எல்லாம் பேசுகிறாங்க வேலை வெட்டியாதணும்னு சொல்கிறது அப்படின்னா அது அவங்க தான் அப்படி தான் சொல்லுவாங்க வேலை உள்ளவருக்கு எட்டி வந்து தான் எது வேலை தான் படிப்பான் வேலையெல்லாம் படிக்க மாட்டான் அவன் சுவம்பேரி அதனால் மனித ஜென்மம் கிடைத்தவே புண்ணிய பாவங்கள் பாகுபாடு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பௌத்தரி விடுவான் மனிதன் பேர் எதனாலே அவனுக்கு புண்ணிய பாவம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் மரணத்தை பிறகு வாழ்க்கை உண்டு நம்புறதுக்காகத்தான் நமக்கு முன்ஜென்மத்தில் இவனை புண்ணியபாவம் செஞ்சிருக்கோம்னு நம்புறதுக்காகத்தான் இது மதல் ஜென்மம் இல்லை களி ஜென்மில்லை இடைப்பட்ட ஜென்மம் தான் இப்போ மதங்களை சொல்கிறாங்கன்னா அது பொருத்தம் இருக்கிறது இல்லை அதனால் அவர்களுக்கு அமைதி கிடைக்கிறது இல்லை நமக்கு அமைதி உண்டு முடிஞ்சவனே எத்தனை பாவம் செஞ்சானோ அனுபவிக்கிறேன் என்ன பண்ணுறது செஞ்சதை அனுப்பிச்சாங்கணும்னு ஒரு சமாதானம் கிடைக்கும் அவனுக்கு அப்படி இல்லை நான் எந்த பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் வந்தது இங்கே அது அவன் செஞ்சு அதனால் அனுப்பிடிச்சு அடி உதய அப்படிங்கிறான் இங்கே சரி நம்ம பாவம் அப்படி வந்து விவேகத்தினாலே நாம் அமைதி அடைய முடியும் அந்த விவேகம் இருந்தாலும் அமைதி வராது என்னையே அது அவன் அப்படி செஞ்சு கொட்டான் எம் பாவமாகும் புண்ணியம் ஆகுது அப்படிங்கிறாங்க விவேகம் இல்லை அயவேகம் அதன் காரணமாக அவங்களுக்கு நிறம் தான் போக முடியும் வேலை கிடையாது அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது வெளிப்படையாக நான் தெரிய மாட்டேன் அதை அபரோட்சம் மாட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னு ஆகவே இதையனுடைய திருவருள் இருக்குமே ஆனால் நீங்கும் அதை காதலோடு என்கிறார் மிகப் பிரியதோடு செய்யணும் இருக்கிற வரைக்கும் துக்கம்தான் அபேத இருக்கிற வரைக்கும் சுகம்தான் எல்லாத்திலையும் பார்க்கலாம் குடும்பங்கள்லையும் பேதம் இல்லாமல் உழைக்கிட்டு அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் பேதத்தோடு பாருங்கள் அது துக்கம்தான் இருங்க சண்டை தான் அண்ணன் ஜம்மியெல்லாம் இருந்தாலும் சரி உடம்பு இல்லை ஊரில் எப்படித்தான் ஒரு தெருவில் சரி சரி போனால் தான் ஒத்துமை நீ என்ன சொல்ல என்ன கேட்கறது ஒரு தெருவுக்கு நாலு கட்சிகள் சண்டை போட்டுருந்தா முடியுமா அதே மாதிரி மதங்கள் ஒரு ஊரில் நாலு மதம் இருக்கும் நாலு சண்டை போட்டுக்குவாங்க எங்கள் மதம் பெருசு உங்கள் மதம் பெருசுன்னு பேதம் வந்துடுச்சு அதே அது எங்கே இருக்கு துக்கம்தான் அபேதம் இருக்கட்டும் சரி இந்தப்பா உங்கள் மதம் நீ உங்கள் சொல்லபடி கேளு எங்கள் மதம் நான் சொல்லபடி கேட்குறேன் அவங்க மதத்தில் கடைப்பிடிங்கன்னு சொல்லிவிட்டா தீர்ந்து போச்சு அபேதம் வந்துடும் அது துக்கம் அப்படி சில ஊர் இருக்கேன் எங்கேயோ ஒரு ஊர் சொன்னாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் தான் மெஜாரிட்டி தான் இந்துக்கள் கம்மி தான் அந்த ஊரில் கூட அவரை அடிச்சு போகிறான்னா அதாவது இவங்க மசீது பக்கம் போகும்போது அந்த காரத்தை பட்டு நிறுத்திடணும் அவங்க நிறுத்திடுறாங்களா சரி அண்ணன் அவங்க இவங்க சாமி போகும்போது சத்தமல்லாம் போயிடுறாங்களா அதனோட அவங்க வீடுகளில் கூட மரியாதை பண்ணுறாங்கண்ணா சாமி பிற்பாடு வந்தால் தேங்காய் கொடுக்குறாங்களா அதனால் சண்டை செயல் வச்சுக்கிறது சரி உங்கள் கொள்கைப்பட்டு நீங்கள் இருங்க நான் இருங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி இருந்தால் அபேதம் பேர் அப்படியே ஒரு ஒரு சொன்ன ஒருத்தர் அப்படி ஒருக்கோ அப்படின்னார் நல்லதா போச்சு எல்லாம் புண்ணியவான்கள் தான் அப்படின்னு அப்படி இல்லாமே நான் என்ன சொல்றது அதே கத்தியில் புதுசாக மாறிச்சான் செய்தன் உண்மை செய்கின்ற ஒரு ஓதி நர்மூட பான்மையரும் அரியை பழியாதம் மேன்மை செய் பத்தரை வேடுரு விப்பன் நான்மரை அந்தனர் நான்கு வேதங்களை படிக்கின்ற பிராமணர்கள் நாய்வதை செய்தி அதன் ஊழ் என்றவர் நாய கொண்டு சாப்பிட நாய்கறி போன வாசித்த வருது நரிய கொண்டு சாப்பிட நரிக்குறவன் பேரு நாயுதவன் நாய்க்குறவன் பேரு நாயகர் சாப்பிட்றதுதான் அது சில கடைகளில் கூட போட்டு வைக்கிறார்களாம் அப்படி அப்படி அதையோ மாம்சத்தையும் சாப்பிடுவர்களும் ஓவினர் உலக விஷயங்களையே சொல்லி கீழ்வரமான வாசகங்களை சொல்லுவர்களும் மூடப்பான்மையரும் மூடத்தனத்தினாலே இந்த அளவு குத்திக்கிறது தீசட்டி எடுக்கிறது இதெல்லாம் மூடப்பழக்கம் தான் செய்கிறாங்களே சொன்னாலும் கூட அங்கே சொல்ற அரியை பழியா அந்த விஷ்ணுவை படிக்கிறது தம் மேன்மை செய் பக்தரை இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட பக்தரின் பக்தி இருந்தால் வெளியூர்வான்னு சொல்றாங்க பக்தி தான் முக்கியம் அளவு செய்றாங்க சீற்றை வச்சுப்பாங்க உண்மையான பக்தியா இருந்தால் நிச்சயமா அவர்கள் அனுகிறகு உண்டு இவர்கள் காசுவன பக்தி ஆகும் அவர்களுக்கு அரிச்சனர் சிவாச்சாரியார் அவர் சுத்தம் செய்கிறார் வித்தியாசம் உண்டு ஆகவ பக்தர் அவர் வந்து அந்த கணந்த பக்தர் சாஸ்திரப்படி செய்கிறவர் அவர் அசாஸ்திர பிடிதான் செய்கிறார் அதனால அவருக்கு தான் முகத்தவரை கொடுத்தார் பகவான் ஏன் அவர் சொல்கிறாராம் பெரிய புராணத்தில் அவரு அவன் கால் வந்து செருப்பு காலில் என்னுடைய கண்ணில் வைக்கும்போது முருகப்பெருமான் என்னுடைய தலையில் கால் வச்ச மாதிரி இருக்கும்ங்கிறாராம் அப்படி இருக்கு அவர் அன்பு சின்ன குழந்தைங்க கால் மேலகளை வைக்கிறதா இல்லையா தாய் தாய் இல்லையா சின்ன குழந்தை கால் பட்டு அடிச்சு மேல ஏ என்னது சொல்றாங்களா சொல்றதில்ல குழந்தை பவனை குழந்தை பவன் வந்துருச்சு அவருக்கு அதனால வாயிலிருந்து எச்சு தண்ணி தான் ஊற்றினார் அபிஷேகம் பண்ணார் அவர் கடிச்சு பார்த்து ருஷியா உள்ளதான் படைச்சார் எச்சல் அவர் செஞ்ச பத்தி யார் செய்ய முடியும் அவர் சிவகோசம் செய்ய முடியுமா அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறார் சொன்னார் பவான் பார்க்கும்போது இது அசிபதார்த்தமாக இருந்தாலும் கூட அவர் தான் காட்சி கொடுக்குறார் அப்புறம் ஒத்துக்கிட்டார் ஆறு நாள் ராத்திரி பகல் தூங்காம அங்கே இருந்தாருன்னு யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராத்திரி சிவராத்திரிக்கையே மொழிக்க முடியல அப்புறம் ஆறு நாள் தூங்கும் முடியுமா சொல்லி பார்ப்பான் நல்லா இருந்தால் குண கொடுக்க நல்லா திப்புக்கிறது அப்படி அது எவ்வளவு அன்பு இருக்கு எவ்வளவு பக்தி இருக்கு பாருங்க சரி எல்லாம் அந்த அவர் என்ன தினசரி இப்படி நடக்குது என்ன அது மீண்டும் ஒரு முறை அபிஷேகம் பண்ணி போட்டு வச்சுட்டு அவர் பூச்சிகள் சிவகோசகர் அதனால ஆறாம் நாளே நான் உன்னை காற்றேன்ட்டு இல்லை கண்ணில் ரத்தவரை செஞ்சது அப்படிப்பட்ட பக்தி வருமா கண்ணப்பண்ணை பொறுத்தோட பக்தி எனக்கு உள்ளேன்னு இருக்கா அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர் அந்த முன்னாரு தீவிரம் அதுக்காக சொல்ற அப்புறம் இல்லை என்ன பண்ணி இருக்கும் என்னதான் கிடைக்கும் குழந்தை சின்ன குழந்தை கால் மேலே மேலே வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கலாங்க பெரியவங்க பெரியவரான பிறகு மேலே தூக்கி வச்சுக்குவாங்களா ம் கொடுப்பாங்க தலை தூக்கி வச்சுக்கிட்டு போகிறாங்க சில குழந்தைங்க சில பேர் போடுவாங்க தண்ணி போவாங்க சின்ன குழந்தை சரி பெரிய குழந்தையான பிறகு எனக்கு தூக்கு நீ அப்போ அந்த கால தூக்கு நீ அப்படின்னாக்க ஒத்துக்குவாங்களா உதவ என்ன கொடுப்பாங்க அப்படி போல் பக்திவாத மக்கள் எல்லாம் ஆச்சார ஒழுக்கம் போய் செய்யணும் அப்படி செய்யலைன்னா பாவம் வரும் பக்தி தீவிரமா உள்ளவங்க முன்னப்பண்ணை செஞ்சாலும் பரவாயில்லை ஏத்துக்கிறாரு ஆச்சார குறைவா இருந்தாலும் கூட பக்தி தீவிரமாக உள்ளவர்கள் ஏற்றுக்கிறார் குழந்தையாக அது ஆச்சார ஒழுக்கம் இல்லைன்னாலும் ஏற்றுக்க ஏத்துக்கிறாங்க பெருவினா இருக்கிற ஆச்சார ஒழுக்கம் இல்லைன்னாக்கா அவனை கண்டிக்கிறாங்க எதனாலே அவனுக்கு விமேஜம் நீ அப்படி செய்கிறேன் அப்படிங்க இருக்க அதனால தான் சொல்றார் தம் மேன்னை செய் பக்தரை என்னை உயர்வுபடுத்தி செய்யக்கூடிய அந்த பக்தருக்கானே அவன் வீடு விடுவிப்பன் நான் நிச்சயத்தை கொடுப்பேன் மகனை வெற்றார் அவர் முத்துக் கொடுத்தார் அப்புறம் ஒரு அஸ்வி பண்ணார் அவர் முத்துக் கொடுக்கிறார் எத்தனை பேர் கதா எழுத்தோடு முத்துக் கொடுத்தார் கல்லடித்தாலும் முத்தியும் அப்ப நான் கல்லடித்தான் ஒத்துக்குவாங்களே அது அந்த சாக்கி நான் நேரம் செஞ்ச வேறு அது வந்து புறமதங்கள் உள்ளவர்கள் சிவலிங்கத்தை கும்பிட்டா புட்டுமை சேர்ந்தவர் கும்பிட்டா ஒத்துக்க மாட்டாங்க அந்த சிவலிங்கத்தை வழிபாடு நேராக செஞ்சமா வம்பு அதனால திருமடியாக செய்வோம்னு ஒரு கல்லெழுத்து இப்படி போடுறது அவங்க பார்க்கலாம் சரி சிவன் சிவலிங்க தேசம் பண்றான்னுச்சு பேச போயிடறாங்க அவங்க இவரெல்லாம் வர்ற பக்தி சிற தேவடு சிறுவானே நான் இப்படி செய்யறேன் என்ன பண்றது ஏற்றுக்கோங்க அப்படின்னு போடுறது அப்படி நித்தியபடி போற வழக்கம் உனா மறந்துடுறா சாப்பாடு உக்காந்துக்கிட்டார் அப்போ கூட எழுந்து போய் செய்கிறார் சாப்பாடு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க நீதி கல் போட்டுதான் சாப்பிடணும் போறேன் அச்சிட ஒரு கல்ல ஒரு நாளைக்கு அப்படி போட்டுரு மறந்து போச்சு ஒரு நாளைக்கு உட்காந்துக்காக சாப்பிட்றதுக்கு ஆனாடா போச்சே அப்படின்னு பேர் போட்டு போட்டு மறந்து உக்காரு அப்படி செஞ்ச ஒரு நாள் அவருக்கு இவர் தீவிரமான பக்தி இருக்குன்னு முத்தி சொல்லப்படுது என்ன கல்லா அடித்தவருக்கு முத்தி கொடுத்தீங்களே நான் பூவில் அடிச்சுனமாதிரி எனக்கு முத்தி கொடுக்கக்கூடாதா கேட்கறது இவன் பூவில் வெறுப்பாக செய்கிறானே சீக்கிரம் முடிக்கணுமே இந்த வச்சிக்கம் அப்படி கேட்ட பக்தி காசுக்கு செய்யங்க தானேங்க செஞ்சான் அப்படிங்கற கருத்து மறுவர் கென்னை மனோவைத்தோன் மாலாமிவ நின்வடி வென்றே பறவி பணிவா நின்றே செம்பவள திருவாய் மலர்ந்தருளி அறவிட்டுயில சுதநாகம் அழுந்த தழுவே கரவுற்றருள அதிசயமாய் கண்டார் மேனி கண்டிரலால் ஈஸ்வரகீதையில் பதினோரா யோகாத்தியாயம் எழுவத்தி பாட்டு இதுவரைக்கும் சிவருமான் தன்னுடைய மகிமையில சொல்லி வந்தார் அத்வைத கருத்தை யோகமாக என்று விளக்கினார் என்னை வழிபாடு செய்வதற்கு லிங்கம் ஒரு அடையாளம் அதாவது லிங்கம்மன்னாலே அடையாளம் தான் கூறிய அர்த்தம் பிரதீக்கனான அர்த்தம் அத்தகைய வழிபாடு செய்யத்தக்கது அதன் மூலமாக நருள் பெறலாம் என்று சொல்லி முடித்த பிறகு இந்த பாட்டில் அந்த நாராயணனும் நானும் ஒன்று என்று முன் பாட்டில் சொன்னதை உறுதிப்படுத்தி இதோட அவருடைய தோற்றம் அறையுது மறுவர்க்கு என்னை மனம் வைத்தோன் மாலாம் இவன் என் வடிவு என்று என்னிடத்தில் எவன் ஐக்கியமாக வேண்டும் முத்தி வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் என்ன செய்யணும் மாலாம் இவன் என் வடிவன்று மால் மகாலட்சுமர் பேருந்து மாரெல்லாம் மயக்கவன் அர்த்தம் நாமெல்லாம் மயம் அந்த மயக்கத்தை போக்குறவர் அவர்தான் அல்லது நமக்கு மயக்கத்தை உண்டாக்குறவர்கள் தான் அதனால மாலாம் மயக்கத்தை போக்குபவராகிய இவன் இதன் ஆராயணன் என் வடிவுன்றே என்னுடைய ஒருவன் என்றே கருதணும் ஏன் சொன்னால் ஈஸ்வரன் ஒருவன் தான் கிடையாது உறுப்புக்கள் வேதம் இவர் திதி கற்க ஆயிருக்கிறார் அதனால எனக்கு பரவி பணிவால் எவன் போற்றி வழிபடுகிறானோ அவன் என்றே செவளம் செம்பவள திருவாய் மறந்தர்களின் அப்படி எவன் செய்கிறானோ அவன் தான் உள்ளபடிக்கு வழிபாடு செய்யக்கூடியவன் என்று சிவந்த பவளம் போன்றிருக்கின்ற திருவாயை சொன்னார் மறந்து அறிவீர் துயில் அச்சுதன் ஆகம் அழுந்த தொழுவாம்பு விஷயங்கள விஷயங்களை விஷம் விஷயம் எடுத்துட்டும் மயங்க மாட்டார் அதனால் விஷம் அவர் கட்டுப்பட்டது விஷமுள்ள பாம்பு கட்டுப்படுதுன்னு அர்த்தம் அஞ்சு இந்திரியங்க சீவரம் நான் அப்படித்தான் பாம்பு தலையிலே கீழே உடம்புலாம் வச்சுருக்கார் அவர் ஒன்றும் பண்ணன் அவர் இந்திரியங்கள்லாம் அவர் வசப்பட்டது நாம் இந்திரியை வசப்பட்டிருக்கோம் அவர்கள் இந்திரி வசப்பட்டவர் இந்திரியத்தை வசப்பிணார்கள் நான் வசப்பட்டிருக்கோம் அது நமக்கு துக்கம் ஆளுக்கு துக்கமே கிடையாது சர்வதாமுத்தர் பெயரானதிலும் அழிந்திருக்காங்க அதனால்தான் பாம்படுக்கு அப்படிப்பட்ட அறவேற்புயில் அச்சுதன் பாம்பில் படுத்துக்கொண்டு இருக்கின்றவராகிய அச்சுதன் நிலையான அர்த்தம் சுதன் நழுவுதல் ஆகிய அழுவாதன் எந்த காரணத்தை கொண்டு மாறுதல் இல்லாதன்னு அர்த்தம் ஆகம் சரீரம் அவருடைய உடம்பை அழுந்த தழுவ ரெண்டு பேர் சோழதிஷ்டையில் ஏகமாக ஒரு ஆள் மாதிரியே தோன்றுமாறு தள்ளிக்கொண்டார் அது அது மட்டுமா அதே நேரத்தில் அவ்விடத்தையே கரை ஊற்றார் உடனே மறைஞ்சிட்டார் சிவருமான் காண போயிட்டார் அதோடு முடிஞ்சது அவருடைய வாக்கியம் அப்புறம் அங்கே இருக்க என்ன பண்ணுறாங்க மேனியை கண்டில் அதிசயமாக கண்டார் ஏன்னா அவர் சரீரமே காண வேணும் அதிசயமாக பார்த்தாங்களா உடனே மறைஞ்சிட்டார் ஆகவே இதுவரைக்கும் அவருடைய வாக்கியம் ஈஸ்வரக்கு என்ன ஈஸ்வனுடைய வாக்கியம்னு அர்த்தம் ஈஸ்வனுடைய வாக்கியம் முடி பெற்றது அடுத்தது மகாஷுடைய வாக்கியம் ஆரம்பமாக போகுது தன் பராபரமாகிய வடிவினை தவிர்ந்தொரு தவனாகி முன்பு தோன்றிய வடிவதாய் முகந்தனும் முனிவரை முகம் நோக்கி துன்ப வேற அவருடைய சொன்ன இச்சொடர் ஞானம் அன்பராய் அறம் அறி புதல் புதல்வர்க்கு அறிவியும் என அருள் செய்தான் இப்போ மகாவிஷ்ணு வாக்கியம் தன் பராபரமாகிய வடிவினை தவிர்த்து இதுவரைக்கும் அவர் மகாவிஷ்ணு தோட்டமாக இருந்தார் இப்போ அந்த மகாவிஷ்ணு தோட்டத்தை மாற்றார் மாற்றி ஒரு முன்பு தோன்றிய வடிவதாய் தவசிலேஷ்டராக தான் முன்னா வந்த முனிவர்கள்லாம் முதலத்தியா சொல்கிறது முனிவர்கள் தன்னுடைய பட்சங்களை உயர்வுன்னு சொல்லி கொண்டு வந்த அவர்கள் மகாலட்சணை அவர் என்ன சொல்கிற பார்ப்போம் அப்படின்னு வந்தார்கள் அப்போ மகாட்சி ஆனவர் முனிவர் வெடிவு கொண்டு தான் என்னப்பா என்னங்க போகிறீங்க ஏன்னு கேட்டார் அப்போ ஒரு பெரிய முனிவராகப்போ இருக்கு என்று எல்லோரும் வணங்கினாங்க வணங்கி கேட்க ஆரம்பித்தார்கள் கதை அதாவது ஒன்றாவத்தியாவது ஒன்பதாவது பாட்டு எடுங்க முனிவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது அந்த காலத்தில் முனிவர்கள் மனசீலனு பேர் மனசீலர்கள் சிந்தனையாளர்கள் அர்த்தம் இப்போ எப்படி விஞ்ஞானிகள் சிந்தனையாளர்களோ லௌகிக்க சிந்தனையாளர்களோ இவங்க அவர்கள் தெய்வீக ஆன்மீக சிந்தனையாளர்கள் சிந்து சிந்தித்து சில முடிகளை கண்டுபிடித்தார்கள் இப்போ எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளியிடுறாங்களோ அப்படி போனது தான் இவர்கள் நாட்டுக்குள்ளே பல வசதிகளில் கூடி கண்டுபிடிக்கிறார்கள் அவர் காட்டில் சில வசதிகளில் கூடி அவர்கள் ஆராய்ச்சி வருது அதான் கு முனிவர்கள்லாம் காட்டில் இருந்தாலும் சொல்லப்படுது ஆசிரமங்கள் அமைத்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் சிங்கம் பயமே கொஞ்சம் கூட கிடையாது அடுத்த ஓடி போயிடும் அவங்க எந்த விதம் அச்சமும் இல்லை பெரும்பாலும் முனிவர்கள் அந்த காலத்தில் கிரகஸ்தர்கள் தான் சில பேர் தான் சன்னியாசியில் இருப்பாங்க அவர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கலாம் உண்டு பெண் குடுக்கல் வாங்கல் உண்டு தகராறுகள் உண்டு சடலாம் உண்டு இங்கெல்லாம் நம்ம நாட்டில் தகராறு வந்தாக்க கோட்டுக்கு போவாங்க அவன் கோர்ட்டுக்கெல்லாம் போகிற சாபம் கொட்டுக்குவாங்க சாபோட கிரகம் வாங்கி அலையால் பிடிச்சிருவாங்க ஓ கல்லாப்போம் மண்ணா போ அப்படி இப்படிலாம் இருக்குது அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க அது இருந்த காரணத்தினால அவர்கள் பல உண்மைகள் கண்டுபிடிச்சான் அந்த உண்மைகள் எல்லாம் அவர்களால் முடிவு செய்ய முடியலை ஒவ்வொருத்தரும் தன் உண்மையை பிரித்து பிரித்து தங்கிறாங்க என்ன பண்ணுறது அவ்வளோ ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது நம்மளால் முடியாது நாராயண கேட்போம் ஆனால் பதிரிகாசுரம் போனாங்க பதிரிநாத்ன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கே பதிலாக போயிருக்கு ஒரு முறை பதிரிநாத்து என்றால் வதிரி வதிரன்னா என்ன அர்த்தம் இழந்த பழத்துக்கு வதிரன்னு பேரும் காடுன்னு அர்த்தங்கள்தான் இழந்த பழம் இழந்த பழம்னா இழந்து சின்ன பழம்னு அர்த்தங்கள்தான் அது காடு அந்த காட்டில் நலநாராயணன் மகரிஷிகள் அங்கே இருந்தால் சொல்லப்படுது அதாவது சிவபெருமான் அதாவது நாராயண் நலனாகவும் நாராயணாக இருந்ததாக சொல்லப்படுது அது இந்த ஒரு சகசரா சகசர உடலாசனை கொண்டதுக்காக அந்த வடிவம் எடுத்தாங்களாம் பாரத ஆரம்பமாக தான் அதனால் அங்கே தான் அவர் இருக்கார் அதனால் அங்கே போவோம் என்று வந்தாங்க இதை தெரிந்து கொண்டு அவரே முனிவரி விடம் வந்தார் வந்து எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்னு சொன்னார் இவர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ சரி அவர் சொல்லும்போது இவர் தியானித்தார் சிவருமானை சிவருமான் வந்தார் வந்த உடனே சிவருமான் நினைத்தார் சிம்மாசனம் வந்தது ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு சொன்னதாக சொல்லப்படும் அப்போது அந்த முனிவர் வேடம் போய் மகாட்சி வேடம் வந்துருச்சு அவருக்கு என்று அந்த பாட்டு கருத்து அந்த பாட்டு கருத்து படி அவர்கள் கேட்குறாங்க அப்புறம் இந்த முனிவர் கேட்குறாங்க நீங்கள் தான் சொல்லணுமென்னு நாராயணன் கேட்க சேவருமான் அவர் முன்னிலையிலே இவர்கள் தலைமை நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்தார் அது கதை முடிஞ்சு போச்சு இப்போ யூஸ் வாக்கியம்லாம் முடித்தாச்சு இப்போ என்ன பண்ணார் நாராயணத்தை பழப்படிக்கே முனிவர் வடிவமாகிட்டார் அதுதான் அவங்க சொல்றது தன் பராபரமாகிய மேலுக்கு மேலாகிய வடிவமாகிய நாராயனுடைய வடிவனை தவிர்த்து அதை எடுத்து ஒரு தவனாகி சமானம் இல்லாத ஒரு சவசிரேஷ்டனாகி முன்பு தோன்றிய வடிவதாய் முதல் முதல்ல அவருக்கு எப்படி தோற்றப்படுது அதே வடிவமாக ஆகிவிட்டார் அந்த முகுந்தனும் முனிவரை நோக்கி இந்த மனுஷராகிய தவசிலேற்றங்களை பார்த்து துன்ப வேர் அற உங்களிடத்தில் துன்பத்தினுடைய வேர் அதாவது மூலமே போகணும் அர்த்தம் வேற என்ன மூலம்னு அர்த்தம் அதையே நாசம் பண்ணணும் அலோபதி வைத்தியம் எல்லாம் ஒரு சூழசில் உள்ள வியாதிகளை அமைக்க வைக்கிறது தான் நாசம் பண்ணுறதில்லை வேர் அப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் வெட்டி வெட்டி விடுவாங்க ஒரு துளுத்திக்கிட்டே இருக்கும் அளவுத வைத்தியில்லாம் நாட்டு வைத்தியம் வேறோடு போக சொல்கிறாங்க அது அந்த காலம் இப்போ எந்த நாட்டு வைத்தியம் சரியானபடி தயார் பண்ணுற மருந்துகள் இல்லை இப்போது இந்த சில படிச்சுட்டு வர்றாங்க இல்லை நாட்டு வைத்திய டாக்டர்லாம் பாளையங்கோட்டிலையும் இடங்கள்லாம் இருக்குது பட்டம் இருக்குது எல்ஏ எம்பின்னு போட்டுக்காங்க என்ன இருக்குது அவங்களாம் தயார் பண்ணுற மருந்து அலையால் தயார் பண்ணுற மருந்தே விற்கிறது போடுறது அவங்க நீங்கள் கூட ஒருத்தர் இருக்கா எடப்பாடிங்க ஏ என்ன என் வைத்தியர் அது என்ன நம்ம வைத்தியம் பண்ணி வாஜாஜி அது ஒன்றும் கேட்கறது இல்லை அது ஆடு வந்து விட்டாச்சு அது போய் விளம்பரம் பண்ணி தான் இருக்கார் நான் இப்போ ரூபாய் ஒரு வாரத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு அது எது வரைக்கும் அது கிடையாது கொடுத்துட்டே இருங்க நான் கொடுத்துட்டே இருக்கேன்னு அர்த்தம் அது நல்லாவே இல்லையோ அப்படி விளம்பரம் பண்ணுறாரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறாரு ஏட்டியாம்பட்டி வைத்தியர் வந்துருக்காரு சொன்னாங்க அப்படி என்ன பண்ணுறது அதனால் இந்த சோழசேகிறதுக்கு வேர் அப்படியே தான் இருக்கும் வியாதியினுடைய வேர் அமைக்க வைக்கிறது அவ்வளோதான் அதனால் தற்காலிகம் அது வெட்டி விடுற மாதிரி இது கூட எட்டாயிரரூபா சேலை பண்ணி அங்கே கோயமுத்தூர் இறக்கி வித்தியா பண்ணலாம் என்ன செஞ்சால் அம்மி தான் வச்சாங்க அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தால் வந்து பழக்கிடு வந்துடுச்சு என்ன வச்சாங்க இப்போ வைத்தியம் போகிற அமுக்கிற வைத்தியம் வழியை அழிக்கிற வைத்தியம் தான் இல்லை அவ்வளோதான் வேறு வழி இல்லை தான் செஞ்சுக்காண்டி தான் என்ன பண்ணுறது அதனால தான் வைத்தியம் நோய் போகிறதில்லை ஏதோ பற்றி கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் காலத்தை போயிட்டு போகலாம் போக முடியும் சரி வேறு இல்லை அதை இங்கே அப்படி இல்லை அத்வைதானம் வறுமையானால் துன்பம் வேறோட போகுதுங்கிறார் சர்வதுக்கு பரமானந்த பிராப்தின்னு பேர் ஆனால் கொஞ்ச நாளில் போகமானா போகாது நடந்து நடந்த காரணத்துல அபியாசம் பண்ணணும் நாட்டு வைத்தியம் போய் சரியான வைத்தியமாக இருந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சாப்பிடணும் அப்படிம்பாங்க அப்படி போல் இங்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஜெம் ரெண்டு ஜமன் அபியாசம் பண்ணியவன் இங்கே ஜென்ம கணக்கு இங்கே துன்ப வேற அருடையினால் உமக்கிரை சொன்ன இடர் ஞானம் பண்ணான் ராசம் பொருந்திய ஞானம் இது ஒளிவடியமானது ஞான வடிவமானது அது யார் சொன்னார் இதை காரணபுரமாகிய பரம பரமசிவன் உங்களை உதேசித்தார் அதை அன்பராய் மிகவும் பக்தி சிரேஷ்டராய் அறம் அறி புதல்வர்க்கு எவன் நன்னறியில் நடந்து ஞானமடைந்து விரும்புகிறானோ அத்தகைய புதல்வர்கள் ஒன்று புதலா இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு அறிவியும் நீங்கள் விதம் செய்யுங்கள் என்று அவர்களை செய்தான் மற்றவர்கள் சொல்லப்படாது எவன் கேட்குறான் அவன் சொல்லுங்கள் ஓன் புதலாக இருந்தாலும் சரி முனிவர்களும் புதரம் உண்டு அவர்கள கிரகஸ்தர்கள் தானே புதல்வர்கள் இல்லை சிஷியர்களும் இருப்பாங்க அவளும் வருவாங்க சில பேர்கள் அப்படி சிஷியர்களும் புதல்வர்கள் தான் முனிவர்களும் புதல்தான் ஏன்னா உடற்புதழ்வர்கள் தத்து புத்திரன் சொல்கிறாங்க இல்லை ஸ்வீகார அப்ப புதிரதாங்கலாம் அதனால் அவர்களுக்கு அறியும் உதய செய்யுங்கள் என்று மகாவிஷ்ணுவன உதயசிந்தான் அர்த்தம் ஈசனகாய வந்திய பரம ஞானம் மாசில்தனானோமாகி ஆகிதவாலனாகி நேசன அடங்கியுள்ள நெஞ்சனாம் நிமலனுக்கு பேசலாம் என்று கண்ணன் பின்னருமருளைச் செய்தான் அறுபத்தி ஏழாவது பாட்டி ஈசனதாய வந்தது இலங்கைய பரம ஞானம் இந்த பரம ஞானம் மேலான அதே ஞானம் எப்படி வந்தது அது பரமேஸ்வர அல்லால வந்தது இல்லைன்னா கிடைக்காது அவர் கருணையினால் சொன்னேன்னு தான் சொன்னார் உங்களுடைய பொருளுக்காகவோ அது அதிகாரத்துக்காகவோ நான் பயப்பட சொல்லவில்லை ஆசை போட்டு பயப்பட சொல்லவில்லை பிறகு என்ன கருணையினால் எனக்கு ஏன் கருணை வந்தது அப்படின்னு சொன்னால் துக்கிகளை இல்லை துக்கத்தில் விடுபடாத கருணை உண்டு கருணைய வடிவம் அதனால நான் கருணையினால் சொன்னது காரணம் துக்கத்தை போக்குறதுக்காக என்னால் திட்டிக்கப்பட்ட மக்கள் துக்கத்தின் விடுபடணும் ஏன் என்று சொன்னால் எல்லோரும் ஆத்மஸ்வரூபமாக இருப்பது அனைவரும் ஆனந்த வடிவனார்கள் அதை மறைப்புதான் இருக்க வழியே உள்ளபடிக்கு ஆனந்தம் அடையவில்லை சூரியன் மோடமாக இருக்கிற சமயத்திலே மறைக்கப்பட்டது அவன் வழிய சூரியன் உதிக்காமல் போகவில்ல அந்த கிழக்கு போய் உதிர்த்தி மேற்கு இல்லை என்று சொல்லக்கூடாது ஆகவே அவர் உதிர்த்தி மறைஞ்சிக்கிட்டு தான் நம்ம சூரியன் பார்க்கறதே இல்லை ஏன் மறைப்பு அவர் போல் நம்மளுடைய உண்மை கூட அதை மறந்துட்டோம் அது ஆவரணம்னு பேர் அது காரிய ஆவரணம் அவர்கள் துக்கத்திலிருந்து விடுபட எவரும் விரும்புகிறார்களோ அவர் உடல் செய்ய வேண்டியது என்னுடைய கடனை என்னுடைய கருணை அதுதான் கருணை வந்தத காரணம் தாய்தான் தாயார் குழந்தைகளோட அழுவதை செய்யிக்க மாற்றதா ஜெயிக்கிறது இல்லை எதாவது சமானம் சொல்லி அழுக நிறுத்தி சந்தோஷத்தை கொடுக்கறது தான் தாய்க்கு வேலையை வழியாக அழுகிட்டே கடக்கட்டும் அப்படின்னு யாருமே தாய் சொல்லுறதில்லை மற்றவர்கள் சொல்லலாம் தாய்க்கு அந்த பண்பு கிடையாது அதனால் தன் குழந்தை துக்கப்படுவதை சேய்ப்பதில்லை அதேபோல் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய குழந்தைகளான இவர்களை துக்கத்தில் விடுபடத்தான் நான் விரும்புகிறேன் அப்படி யார் விடுபட விரும்புகிறார்களோ அவர்களும் சொல்லுகிறேன் அதனால ஈசனதாய வந்தது இலங்கைய பரமஞானம் மாசையில் அந்தனும் அந்தனும் ஆகி இதை யாருக்கு என்ன அந்தணன் அந்தனன்னால் மாசியில் அப்படின்னா என்ன அர்த்தம் மலவிட்சேபம் நீங்கள்தான் இருக்கணும் கரும காண்ட பிராமணர்களுக்கு சேர்க்கப்படாது அவர்கள் பூரா மலவிச்சா உடையவர்கள் அவர்கள் சேமனப்பான பணமும் கிடையாது பணம் திரட்டி பானுங்கிறது தான் அவங்க கொல்லிய ஒழிய சேவையோ ஞானமோ அது கிடையாது கரும காண்ட பிராமணர்களுக்கு அதில் சில பேர்கள் யாராவது ஞான காண்டா தயாராகிறார்கள்னா அவர்கள் செய்யலாம்னு சொல்லலாம் அர்த்தம் அதில் மாசுகள் அந்தனும் ஆகி ஆகித மனவன் ஆகி அதோடு சில பேர்கள் அப்பிராமணர்களுக்கு அக்னி கோத்திரம் செய்யணும்னு கட்டாயம் உண்டு சில பேர் செய்ய மாட்டாங்க அவர்கள் கிடையாது அக்னி கோத்திரம் செய்யக்கூடிய பிராமணாக அந்த அக்னி கோத்திரம் காலையில் செய்கிறவள் மாலையில் சில பேர்கள் விடுமுல செய்வாங்க சாய்ந்திரம் அஸ்தமனத்துக்கு பிறகு செய்வாங்க அப்படி உண்டு அப்படி கடமை அவங்களுக்கு அது அக்னி கோத்திரம் அந்த வேறு அப்படி ஆகித அனலன் ஆகி அக்னி கோத்திரம் செய்யக்கூடியவனாகியும் இருந்தால் அவனுக்கும் சொல்லலாம் என்ன அவன் கடமை செய்றவனுக்கு பிடிக்கும் லகிபடாம பிடிக்காது நேசனாய் அடங்கி உள்ள நெஞ்சனாம் நிவலனுக்கு இன்னும் சில பேர்கள் பக்திதாக இருப்பாங்க மன அடக்க முடிவதா இருப்பார்கள் ஞானமடையணும்னு ஆசை இருக்கிறவர்களுக்கு அடிப்படை சில இருக்காங்க அது நிமலன் மலதோச உச்சாரிவோசை மீண்டும் அர்த்தம் அவர்களுக்கும் பேசலாம் இது உபதேசிக்கலாம் என்று கண்ணன் கணவரா நாக அந்த மகளுக்கானவர் பின்னரும் அருளை செய்தான் மீண்டும் இதை தொடர்ந்து சொன்னார் அர்த்தம் ஆகவே அதிகாரிகளத்தினரும் அந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் யோகிகள் யாவருக்கும் உத்தம யோகி ஆகிய முகுந்தன் இவ்வாறு அருளியங் கவரை நீங்க ஏகவேசனையும் நாராயணனையும் இறங்கி எல்லா மோகவேதனையும் உம்மாறி முனிவர் முற்பதி அடைந்தார் அட்டாது பாட்டு யோகிகள் யாவர்க்கும் உத்தம யோகிதானி ஆகிய முகுந்தன் முகுந்தன் தான் யாரு நாராயணன் யோகிகளுக்கெல்லாம் பெரிய யோகி அவர்தான் அப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் உதய செய்தி வரைக்கும் போயிருக்கார் என்று சொல்லி இங்கு அவரே அங்கு அவரே நீங்க அவர் போயிட்டார் அவர் மறைஞ்சு மறைஞ்சிட்டார் போன பிறகு ஏகவீசனையும் கானபுரமாக ஈசனையும் காரிபுரமாகிய நாராயணன் இறங்கி வழிபாடு செய்து எல்லா மோக வேதனையும் மாறி அவருக்கு சகலமான மயக்கங்கள் போயிடுச்சு என்ன சகலமான மயக்கங்கள் பிரமாண சந்தேகம் பிரமேக சந்தேகம் ரெண்டு சந்தேகங்கள் பிரமாண சந்தேகம் பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரம் தான் வேதம்தான் வேதத்தில் சந்தேகம் உண்டு இந்த வேதமானது அதை தான் பிரதிபாதிக்கதா இல்லை வேறுதா சொல்லுதா அப்படின்னு சந்தேகம் ஒருத்தான் செய்யுது இப்போ ஒரு ஊருக்கு தெரியாத ஊருக்கு போகணும்னா ஒருத்தன் கேட்குறோம் அவன் சொல்கிறான் இவன் சொல்ல அதே இருக்குமா இருக்கா தெரியலையே அப்படின்னு நம் அவன் நம்பிக்கை வர்றது தான் அப்படி போல் இந்த வேதமானது அதீ இதை பிரதிபாதிக்கிறதா இல்லை வேறு இந்த வேதம் யாரால் செய்யப்பட்ட ஈசனால் செய்யப்பட்டதா இல்லை மனிதனால் செய்யப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும் அப்போ அது சந்தேகம் நீக்கணும் இது ஈசனால் செய்யப்பட்டது இது ஸ்ருதிப்பிரமாணம் இருக்குது அதனால இதை நம்ம வேணும் அது காட்டக்கூடிய முறைகளெல்லாம் சந்தேகம் படப்படாதோன்னு நம்பிக்கை வந்தால் தான் அவர் மே கொண்டு விவரம் நடக்கும் இதெல்லாம் கிடையாது அப்புறம் பிரமேக சந்தேகம் பிரமாத்த அறிவதி பிரமேகம்னு பேர் பிரமேகம்னா என்ன அர்த்தம் எந்த பிரம்மத்தை பற்றி இந்த வேதம் சொல்லுதோ அந்த பிரம்மம் உண்டா இல்லையா இல்லை சும்னாச்சு வேதம் சொல்லுதா அந்த பிரம்மம் இருந்தாலும் கூட அது பரிச்சனமா அபரிச்சனமா பரிச்சின் அபரிச்சனமாக இருக்கலாம் அதுக்கு நம்மளுடைய சம்பந்தம் தான் இல்லையா சம்பந்தம் கூட இருக்கலாம் எப்படி சம்பந்தம் தற்காலிக சம்பந்தம் இளந்திர சம்பந்தம் கற்பி சம்பந்தம் வாச சம்பந்தம் இப்படி சந்தேகங்கள்லாம் பிரேமேக சந்தையான்னு பேர் இப்படி சந்தேகங்கள்லாம் நீங்கனா மன சந்தேகம் இருக்கும் அதான் சகல சந்தேகம் போய் அதுவும் இந்த அனாதல் அபரோஜானம் என்பார் அப்பதான் இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் போகணும்ங்கிறதுக்காகத்தான் சாஸ்திர சந்தேகம் செலுத்த வச்சிருக்கிறது காரணம் தான் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அதைத்தான் சொல்ற மோகம் மயக்கம்னு எல்லா மோக வேதனையும் மாறி ஒரு சார சந்தேகமும் போயிடுச்சு முனிவர் முற்பதி அடைந்தார் மனசராகிய சனர்குமார் முதலிய முனிவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு போய்விட்டார்கள் சொல்வார் யார் சொல்றது இதுதான் சொல்ற அப்படின்னா எங்களுக்கு நல்ல இடம் அமைதியாக உள்ள அப்புறம் பகவான் பார்த்தாராம் இந்த அதாவது தர்பையில் ஒரு சக்கரம் மாதிரி சுழட்டி வீசி அது போய் நல்லா ஒரு காட்டில் விழுந்து அந்த உங்களுக்கு சம்மந்தம் நல்லா செய்யலாம் தவம் போங்கு அனுப்புனாராம் அதான் நேமி சம்பந்தம் நைமின்னு பேர் நைமி சார் ஆரண்யம் சக்கரம் பொருந்தே வனமனு அர்த்தம் அதான் நைமி சார் ம் சனர்குமாரன் சம்பக்தகர் குறைத்தனன் சனந்தனன் புலகற்கின் புனி முனி கௌதமன் பொருட்டிது புகண்டனன் புகண்டானில் புகண்டானின் அனித்த மற்றொல்ல இது பரத்து வாசனுக்கு அங்கிராவளித்தானோர் ஜெனிப்பிலா இது கபிலமாமுனி பஞ்சசிகர் குறைத்தனன் இந்த பாடலேருந்து சில பாடல்கள் குரு சீக சம்பரன்னு சொல்கிறார் எப்படி இந்த அத்வைதம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றார் சனற்குமாரன் சம்பர்த்தகருக்கு உரைத்தனன் இப்போ கேட்டது யாரு சனக சனந்தன சனான சனத்குமாரன் ஆகிய பிரபடிய முதல் கேட்டார் அவர்கள் தான் நான் தீவிரமான உதயம் பார்த்தேன் ஈஸ்வரகீதை இந்த ஈஸ்வரகீதை யார் சொன்னாரா அதில் சனற்குமார் என்றும் சம்பர்த்தனு குறைத்தன சொன்னார் சந்தனன் புலகருக்கு புனிட்டு தீர் முனி கௌதமன் கோல் டீது புகின்றன சனந்தனன் சனர்குமாரை குணர்த்தார் சனற்குமாரன் சம்பர்த்தனு குறைத்தன அந்த சனந்தனன் என்ன பண்ணார் புலகர் குறைத்தார் புனிற்று தீர் முனி குற்றங்கள் நீங்கிய முனி மன்னசராகிய கௌதமன் பொருட்டு இது புகன்றான் புகன்றான் இங்கு இப்படிப்பட்ட அது அனித்தம் அற்று உள்ள இது பரத்துவாசனுக்கு புகழ்கிறான் இங்கு அதாவது அனித்தமற்றுள்ள அனித்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த மாயை மாயாக்காரன் விடுபட்டவனாய் உலா இருக்கின்ற பரத்வாச முனிவருக்கு சொன்னார் அங்கீரா அளித்தான் அவர் பரத்வாசன் அங்கீரா முனிவருக்கு அழித்தான் சொன்னார் ஓர் ஜெனிப்பு இலா இது பிறப்பை மாற்றக்கூடிய இந்த அதேதை கபிலமாமுனி பெற்றுக்கொண்டார் அதன் பிறகு பஞ்சசேகருக்கு உரைத்தனன் முன்னே இதே முன்னால் பஞ்சேகரன் சொல்லக்கூடிய முனிவருக்கு சொல்லி முடித்தார் என்ன பின்னாலு அதுதான் குருஜி சம்பிரதாயம் வருது இது ஒரு முறை இது சைவ சம்பிரதாய அடிப்படையில் இப்படி வரும் வைட்வ சம்பிரதாய அடிப்படையில் நாராயணன் வந்து ஆரம்பிப்பாங்க அவங்க என்ன அவங்க நாராயணன் தானே முக்கியம் அவங்களுக்கு இஷ்ட நாராயணன் இங்கே தட்சிணாமூர்த்தியிலேருந்து இங்கே ஆரம்பிப்பாங்க எப்படி சம்பிரதாயம் எதுனா கருத்து ஒன்று தான் தண்ணி தண்ணி பொருள் ஒன்று வாட்டர் பாணி தண்ணி நீர் ஜலம் சொல்லுங்க பொரு ஒன்னா ரெண்டாம் எது வேணா சொல்லிக்கலாம் பொருள் ஒன்றுதான் அப்படிங்கற கருத்து எந்த யாகிய பராசரன் சனகனால் இடப்பெற்றான் என் தந்தை பாலருந்தவம் செய்வான் மீகியும் தானறிந்திடப்பெற்றான் நந்த கோபன் நன் மனையினின் நடித்த நாரணன் குந்தி மைந்தனாகிய பார்த்தனு கருளினான் வழங்கினான் வழங்கின மான் தேர்மேன் என்பதாவது பாட்டு மீண்டும் சொல்றார் எந்தையாகிய பராசரன் வியாசர் சொல்றார் என் தந்தையாகிய பராசரன் பராசர பத்திர வியாசர் பராசரன் ஜனகனால் இளங்கிடப்பட்டான் அந்த பராசரன் யார்கிட்ட கேட்டார் ஜனகர்கிட்ட கேட்டார் சத்திரியராகிய ஜனகர்கிட்ட இதுவே பிராமண பரம்பரை சத்திரி பரம்பரை வைத்தியெல்லாம் கலந்து வரும் ால் இடப்பட்டான் இலங்கிடப்பட்டான் அந்த ஞானத்தை பெற்றான் என் தந்தைகியும் அவருக்கு சிஷ்யராக முனிவர் அந்த பிற்காலத்தில் வந்தவர் வான்மீகியும் தான் அறிந்திடப் பெற்றான் அவருடைய சிஷியராக வான்மீகி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இந்த உதயத்தை பெற்று ஞானத்தை பெற்றார் நந்தபோபன் நன் மனையனின் மதுளையாய் நடித்த நந்தகோபன் யாயர் வாடகிலே ஆயிர குளத்துக்கு தலைவனாகிய நந்தகோபன் இருந்தாரே அவருடைய நன்மனையின் சிரேட்டம் பொருந்திய அரண்மனையிலே மதுரையாய் குழந்தையாக நடித்தார் அவர் நடித்தார் பதிலையாக நடித்தார் நாடகத்திலே பலசாலி பலமில்லாமல் நடிப்பான் பலமில்ல அர்த்தம் அப்படி போல மகாவிஷ்ணு குழந்தையான் அடித்தாராம் நாரணன் குந்தி அப்படிப்பட்ட நாரணன் குந்தி மைந்தனாகிய பார்த்தனுக்கு குந்திபதனாகிய பார்த்தனுக்கு மான் தேர் மேல் அழினான் அணங்கினன் அந்த மான் தோல் உறுதி தேர்வில் கொண்டிருக்கின்ற நாராயண் அதாவது அர்ஜுனனுக்கு வழங்கினான் குந்தி மகனா அர்ஜுனனுக்கு குருச்சேத்திரத்திலே யுத்த பூமியிலே வழங்கினான் இது இப்படி பரம்பரையா வந்திருக்கிறதுன்னு சொல்றார் ஏமமாக காம நீரள காய்ந்தவக் கண்ணுதல் தாமமே சரணாகத் தருவதே என்பது இதில் எனக்கு யார் உதயம் பண்ணாலும் யார் சொல்றார் ஏமமாக மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற இது சுகமாக எனக்கு சிரமம் இல்லாமல் ருத்ரவாமதே அவன் வழங்கினன் ருத்ரவாமதி சொல்லக்கூடிய குருநாதர் இதற்கு எனக்கு உதயம் செய்தார் அதனால் காரணத்தால் காமன் நீரு எழ காய்ந்த கண்ணுதல் காமன் மன்மதன் மகேஷ்வனுடைய புத்திரன் அவர் தவத்தை கடுத்தார் அதனாலே நெட்டிக்கன் திறந்து நீராகம் படி செய்தார் அப்படிப்பட்டவர் நெட்டிக்கனுடைய கண்ணுதல நெட்டிக்கனுடையவர் கண்ணுதல் தாமமே தரணாக தகு தருவதே அது அவருடைய திருவடியை நமக்கு அடைக்கலமாக கொடுக்கக்கூடிய வித்தை இது அப்படியே என்ன அர்த்தம் இந்த வித்தையினாலே முத்தி அர்த்தம் பதுமுத்திகள் விரும்பினாலும் கிடைக்கும் இல்லை அத்யதமுத்தி வேணுமனாலும் கிடைக்கும் பதுமுத்திகள் கிடைக்கும்போது அது எது வரைக்கும் இந்த புண்ணியம் இருக்கும் அது வரைக்கும் அங்கே இருக்கலாம் அவர் மீண்டும் வந்து ஆனோம் அத்யதமுத்தி இங்கேயே இந்த சைடத்திலேயே இந்த ஜெவனத்திலேயே அடையலாம் இல்லாத அடைகள் இருக்குமே பிரதிபந்தங்கள் அப்படி ஜெயனத்தை அடையலாம் இல்லை இன்னொரு ஜென்மம் அவ்வளோதான் அதிகமாரி தடைகள் இருக்குங்கிறது வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது விசாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது இல்லை சிறுவனம் செய்ய வாய்ப்பு இருந்தால் அதே பெருசு அனுபவமானம் அப்புறம் நித்தியாசனம் அப்புறம் தற்கொலை தொகுதி விசாரம் இல்லை மேல்படிகள் அதுக்கு சரீரத்திடம் சுற்று சூழ்நிலை மனசம்மதம் என்ன வேணும் என்ன முடியாது எல்லாமே ஒத்துமையாக அமைஞ்சால் எல்லாம் நடக்கும் பத்து காரணங்கள் ஒன்பது சாதாரண காரணம் ஒன்று அசாதாரண காரணம் சொல்லக்கூடிய பற்றும் சரியாக இருந்தால் ஒரு காரை முட்டி போறோம் இல்லை முட்டிப்பட ஒம்பது ஒன்று வரைஞ்சாலும் கூட கிடைக்காது அப்புறம் அசாதாரண காரணமே இல்லை இருந்தாலும் அதுவும் இந்த ஞானமானது தாமசேகர தாமமே சரணாகத் தவறுவது அவருடைய திருவடிகளை நமக்கு அடைக்கலமாக கிடைக்கும் அத்தகைய உயர்ந்த அத்வைதானம் இல்லை பதமத்திகள் வேணும்னா அவருடைய வடிவத்தையே ஞானம் பண்ணால் பதமத்திலும் கிடைக்கும் அவன் போறது எதுவுமே கிடையாது என்றே என்றவனே அடை என்றேன் வன்போடு மனை மக்கள் கிளையொடும் நீர் ஆறாகும் சடை முடியான் அடி அடி அடி அடை மின் இது வேண்டில் எண்பத்தி ரெண்டாவது பாட்டு வேறாக நான் இந்த வெம்பிறவை வேறறுப்பான் ஏராளம் இறைவனே என்று அவனே அடைகின்றேன் ஏ முனிவர்களே அவர்கள் என்னுடைய கொடிய பிறவியை வேறறுப்பவர் அது இறைவன்தான் ஏழு ஆளும் இறைவனே எல்லாவற்றிலும் மேன்மை பொருந்திய இறைவன்தான் அது செய்ய முடியும் என்று அடைகின்றேன் மாறாத அன்போடு மனை மக்கள் கிளையோடும் நீர் ஆறும் சடை முடியான் அடி அடி அடி அடைமின் இது வேண்டில் இந்த முத்தியை அடையணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் அவருடைய திருவடி அடையணும் அந்த இந்த சடாமொழி தரித்திர போர் சிவருமான் செஞ்சடை அப்படிப்பட்ட செஞ்சடையான் உடைய திருவடியை நீங்கள் அடையலாம் மாறாத அன்போடு மணிமக்கள் கிளையோடும் நீ உங்களுக்கு மணிமக்களாக இருக்காங்க அவர்களோடு கூட போகலாம் ஆனால் இரனுடைய திருவருள் பெருணுமென்று ஆக்கிரகம் இருக்கணும் இருந்தால் கிடைக்கும் அப்படி மனைவர்களோடு போகிறது என்ன படைமுத்து தான் அப்படி போயிருக்காங்களா பெரியபவனத்தில் அமர்நீதி நாயனார் போயிருக்கார் மற்றவனும் போயிருக்காங்க தெராஸ் கோமணத்துக்கு இடையாக அவர் பொருள் எல்லாம் அப்புறம் அவங்களோ எல்லாம் மனைவி மகன் இவர் மூணு பேரும் உட்காந்துட்டான் அப்போ செவியாக போயிடுச்சான் அப்புறம் தெராசோடு போயிடுச்சான் கை ராசுக்கு அப்படி ஒரு மகிமை ஏறப்பட மறுமே போயிடுச்சு ஏறப்பாக்கெட் இது ஏறப்பட மேலே போகுது அது போயிடுச்சு அதே மாதிரி தான் மக்கள் எல்லாம் மணிமக்களோடு போகிறதான் ஆனால் அங்கே போனால் குடும்பம் நடத்த முடியாது அது தனி தான் இருக்கணும் அது ஸ்வர்க்கத்தில் தான் அது போக பாக்கியம் பண்ணலாம் அங்கே தனித்தனிதான் இருக்கணும் அங்கே செஞ்சிங்கன்னா அப்புறம் வெளியே வந்துடணும் அந்த மாதிரி வந்துடணும் அங்கே அனுமதி கல்லூரியிலே படிக்கிறாங்க மனைமக்களோட படிக்கிறாங்க அவங்க அவங்க ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் அங்கே சம்பந்தம் இருக்கக்கூடாது அங்கே மாணவியில் படிக்கலாம் இங்கேயும் படிக்கலாம் சம்மந்தம் மட்டும் இருக்கக்கூடாது பேச்சோடு சரி அவங்க இறுக்குமையாக வெளியே தர்றா அப்படி போல் அங்கேயும் பெண்கள்லாம் இருக்காங்க வயலாசத்தில் தாய்க்கு சே சேவை பண்ணுறவங்களாம் ஆண்களும் இருக்காங்க ஆனால் சம்பந்தமேட்டு வச்சுக்கூடாது வச்சுக்கிட்டால் சொந்தங்கள் தேவையான தள்ளிப்பட வரப்பறம் அதுக்கு தான் போயிடும் அப்படி சேவை பண்ணிடு சேவை பண்ணி வேண்டியதுதான் என்ன சேவை பண்ணுறது தான் என்ன இருக்குங்க அது என்ன சேவை பண்ண சந்தோஷம் பண்ணால் ஒரு மகிமை உண்டு சந்தோஷம் எப்படி அதுவும் <laughs> சந்தோஷம்